அத்தியாயங்களை ஓதி தன் உடலின் மீது இரண்டு கைகளையும் தடவிக்கொள்வார்கள் ஒன்பது இரண்டு மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு ஒவ்வொரு சேர்த்து அதில் ஊதுவார்கள் அவ்விரண்டிலும் ஆகிய சூறாக்களை ஓதுவார்கள் பின்பு தன் உடலில் தன்னால் முடிந்த அளவுக்கு தன் இரண்டு கைகளால் தடவுவார்கள் தன் ிருந்து ஆரம்பித்து தன் உடல் முழுவதும் தடவுவார்கள் இவ்வாறு மூன்று தடவை செய்வார்கள் புகாரி ஆறு மூன்று ஒன்று ஏழு முஸ்லிம் இரண்டு மூன்று இரண்டு